முன்னூற்றி எழுபத்தி நான்கு அவர்கள் கூறியதாவது உருவ படங்கள் நிறைந்த ஒரு திரை இருந்தது ஒருத்திருந்தார்கள் அலை அவர்கள் ஆயிஷா அவர்களிடம் உன்னுடைய இந்த திரையை நம்மை விட்டு அகற்றிவிடு அதில் உள்ள படங்கள் நான் தொழுது கொண்டிருக்கும் போது என் எண்ணத்தில் குறுக்கிடுகின்றன என்று கூறினார்கள்